மூன்று அபு பக்கரார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆட்சியாளரை ஒருவர் கேவலப்படுத்தினால் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என நபி அலிசல்ல இரண்டு இரண்டு இரண்டு நான்கு இது ஹசன் என திருமிதியுமாம் கூறுகிறார்கள்